أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق السماوات والأرض في 6 أيام وكان عرشه على الماء ليبلواكم أيكم أحسن عملا وَلَإِن قُلْتَ إِنَّكُمْ مَبْعُوثُونَ مِن بَعْدِ الْمَوْتِ لَيَقُولَنَّ الَّذِينَ كَفَرُوا إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ وَلَإِن أَخَّرْنَا عَنْهُمُ الْعَذَابَ إِلَى أُمَّةٍ مَّعْدُودَةٍ لَّيَقُولُنَّ مَا يَحْبِسُهُ عَلَى يَوْمٍ يَأْتِيهِمْ لَيْسَ مَصْرُوفًا عَنْهُمْ وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை சோதர்களே அல்லாஹத்தாலாவுடைய பேரவர்களால் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத்துல அத்தியாயத்தினுடைய ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்த மக்கா காபியர்களை பார்த்து அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அவர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ தல கட்டளை இருக்கின்றான் மக்காவாசிகள் எப்படி இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குள் என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் அல்லாகவே வணங்குங்கள் என்று சொன்னால் இல்லை நாங்கள் இந்த தெய்வங்களைத்தான் வணங்குவோம் என்பதாக சொல்லுவார்கள் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பட்ட நிலைகள் அவரிடத்தில் இருந்து கொண்டிருந்தன சரி நீங்கள் ஒரு நாள் இறந்து விடுவீர்கள் அதற்கு பின்னால் உங்களை அல்லாஹத்தலா எழுப்பி கேள்விகணக்கு கேட்பான் என்று சொன்னால் அது சாத்தியமில்லாத விஷயம் என்பதாக சொல்லுவார்கள் நாங்கள் மண்ணிலே அடக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்கிப்போன பின்னால் திரும்ப அவர்கள் அவன் எப்படி எங்களை எழுப்புவான் என்று கேட்பார்கள் வானங்கள் பூமியை படைத்தது அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் எழுப்புவான் என்று சொன்னால் அதை மறுக்கின்றார்கள் உங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் ஆனால் பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை மறுக்கின்றார்கள் முரண்பட்ட இந்த விஷயத்தை அல்லாஹத்தலா இங்கே சொல்லிக் காட்டுகின்றார்கள் வரையின் குல்த நபியை நீங்கள் சொன்னால் அல்லது கேட்டால் இன்னக்கும் சூனமின் பாதில் மௌச்சி மரணத்திற்கு பின்னால் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொன்னால் லயகோலன் அல்லதீன கபரு நிராகரித்த அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள் இன்ஹாதா இல்லா செஹரு முபீன் இது ஒரு பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறு கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள் இறந்த பின்னால் எழுப்புவதாவது உயிர் கொடுத்து இறந்து விட்டால் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுகின்றோம் அடையாளமே இல்லாமல் ஆக்கப்பட்டு பிறகு எழுப்பப்படுவது எப்படி என்று கேட்கிறார்கள் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறு கிடையாது என்று சொன்னால் எழுப்பப்படுவதை மறுத்து அப்படி சொல்லுகிறார்கள் என்பது ஒரு கருத்து அல்லது இந்த குரானின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சூனியம்தானே தவிர அது உண்மை அல்ல என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக குரானை மறுக்கின்றார்கள் குரானை அருளிய அல்லாவை மறுக்கின்றார்கள் குரானை கொண்டு வந்து கொடுத்த நபியையும் மறுக்கின்றார்கள் எல்லா விஷயங்களையும் மறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னால் வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு அது விளங்குவதே இல்லை நாம் இப்படி சொல்லுகின்றோமே திரும்ப கேட்கும் இப்படி சொல்லுகின்றோமே மாறுபட்டு என்ற நிலை என்ற எண்ணம் அவர்களிடத்தில் வருவதே கிடையாது நீங்கள் இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் மறுத்துக்கொண்டே இருந்தால் அல்லாஹுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்பதாக ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முன்னால் உள்ள நபிமார்களுடைய கூட்டத்தினர் அவர்கள் மறுத்ததின் காரணமாக அவர்களுக்கு தண்டனை வந்தது அழிக்கப்பட்டார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் நிறைய சொல்லுவார்கள் ஆயத்துகள் வந்தபொழுதெல்லாம் எடுத்துக்காட்டுவார்கள் ஆனால் அல்லாஹாலா இந்த உம்மத்தினருக்கு குறிப்பாக அந்த மக்காவாசிகள் அந்த காலத்திலே உடனடியாக அந்த தண்டனையை அல்லாஹாலா வழங்கவில்லை அதை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹாலா ரசூல்லாய் சல்லாஹல்லம் அவர்கள் அவர்களோடு இருப்பதின் காரணமாக அல்லாஹலா அந்த தண்டனையை தர முன்வரவில்லை அதை அவர்களிடத்தில் சொன்னால் அப்பொழுதும் அவர்கள் கேலியாக கிண்டலாக சில விஷயங்களை சொல்லுகின்றார்கள் அதை அடுத்து சொல்லுகின்றான் உலகின் அஹர்னா அன்புமுல் அதாப இலா உம்மத் அவர்களை விட்டும் தண்டனையை நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்படுத்தி வைத்திருந்தால் வைத்தால் தண்டனையை அவர்களை விட்டும் பிற்படுத்தி வைத்தால் இலா உம்மத்தி குறிப்பிட்ட ஒரு காலம் உரைக்கும் குறிப்பிட்ட காலம் என்பது ஒன்று இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட்ட தண்டனை பதிரு போர் அந்த தண்டனையை அனுபவித்தார்கள் அதற்குள்ள அதற்கு பிறகுள்ள போர்களிலும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலெல்லாம் தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது இதே போன்று அவர்களுக்கு அந்த காலம் வயது தவனை முடிந்து விட்டால் அதற்கு பின்னாலும் அவர்களுக்கு நிரந்தரமான தண்டனை உண்டு நிரந்தரமான வேதனை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படுவதை வேதனை அவர்களை விட்டும் அல்லாஹ் பிற்படுத்தினால் நாம் பிற்படுத்தினால் லயப்பூல் உண்ண மாயிசு அந்த தண்டனையை தடுத்து வைத்தது எது என்று கேலியாக கேட்கின்றார்கள் தண்டனை வரும்னு சொன்னீங்களே வரவே இல்லையே தண்டனையை எது தடுத்து நிறுத்துச்சு என்று கேட்கின்றார்களா எப்போதுன்ன மாயாக பிசு அதை எது தடுத்து நிறுத்தது நிறுத்தியது என்று சொல்லுகிறார்கள் கேட்கின்றார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் யோம யம் லைசமஸ்ரூஃபனும் அந்த தண்டனை அவர்களிடத்தில் வரும் நாளில் எப்பொழுது அல்லாஹத்தாலும் தண்டனை அனுப்ப இருக்கின்றனோ அந்த தண்டனை வரும் நாளில் லைசமஸ்ரூஃபன் அன்பும் அவர்களை விட்டும் அதை திருப்பி விடக்கூடியவர்கள் யாரும் இல்லை அந்த தண்டனை அவர்களை விட்டும் திருப்பப்படக்கூடியதாக இல்லை யாரும் அதனை திருப்பி விட முடியாது மாற்றிவிட முடியாது அல்லாஹ் தண்டனை வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை தடுப்பதற்கோ அல்ல அதை மாற்றுவதற்கோ அல்லது வேறொரு நாளிலே அதை ஏற்படுத்துவதற்கோ எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை எந்த மனிதரும் எந்த சக்தியும் அதனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் அல்லாஹால சொல்லி காட்டினார் அவர்கள் எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டது நிச்சயமாக அது அவர்களுக்கு ஏற்படும் அதை அவர்கள் மாற்றிக்கொள்ளவே முடியாது மாற்றிவிடவும் முடியாது எப்பொழுது வரும் என்று கேட்டு பரிகாசம் செய்கின்றார்கள் எது தடுத்தது என்று கேட்கின்றார்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள் அது வரும்பொழுது அவர்களால் தடுக்க முடியாது எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களிடத்தில் வரும் பொழுது திட்டமாக அது வந்து சேரும் என்பதாக அல்லா குறைப்படுகின்றான் அது உலகத்திலே அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டபடி பதிர போரிலே மற்ற போர்களிலே அவர்களுக்கு அழிவு என்பது ஏற்பட்டது தண்டனை கொடுக்கப்பட்டது உடையவர்களாக அவர்கள் இருந்தார்களோ பெரும் செருக்குள்ளவர்களாக இருந்தார்களோ அந்த செருக்கெல்லாம் அந்த பெருமையெல்லாம் பதிரு போரோடு ஒழிந்து போனது அவர்களுக்கு பதிரப்போர் வரைக்கும் மிகப்பெரிய ஆணவம் படைத்தவர்களாக இருந்தார்கள் பதிருப்போரிலே பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் பலர் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய விடுதலைக்காக ஒரு நஷ்ட தண்டனையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வாங்கப்பட்டது இதெல்லாம் அவர்களுக்கு இழிவை தந்தது அதே அடுத்தடுத்த போர்களிலும் அவர்களுக்கு பலவிதமான தோல்விகள் ஏற்பட்டு கடைசியாக ஒரு எட்டு ஆண்டுகளிலேயே மக்காவுடைய ஆட்சி முஸ்லிம்களுடைய கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இதுவெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதை அல்லாத்தால ஹாக்கிம் அவர்களுக்கு வந்தே விட்டது என்று சொல்லுகின்றது இறங்கிவிட்டது அவர்கள் பரிகாசம் செய்தார்கள் அது வந்து விட்டது அடுத்த அல்லாத்தால் மக்காவாசிகளில் சில பேர் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள் குறிப்பாக வலி துகையிற அப்துல்லா அபின் அபி உமையத்து மஹூமி என்ற இன்னொருவர் இப்படி சில பேர் இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹால பெரும் செல்வத்தை வழங்கி பிறகு அந்த செல்வம் அவர்களை விட்டு போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வறுமை ஏற்பட்டு விட்டது அப்பொழுது அல்லாஹை முற்றிலுமாக மறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய உதவிகளையும் அவருடைய ஆமத்துகளையும் நிராகரிக்கூடியவர்களாகவே அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று இந்த அடுத்த ஆயத்தில் அல்லாஹல்ல சொல்லிக்காட்டி அதை பொதுவாகவும் அல்லாஹல்ல குறிப்பிடுகின்றான் உலகின் அதக்குனல் இன்சான மின்னா ரஹமத்தன் மனிதனுக்கு நாம் ஒரு பாக்கியத்தை நம்மிலிருந்து சுவைக்க செய்தால் நம்மிடத்திலிருந்து ஒரு பாக்கியத்தை மனிதனுக்கு நாம் சுவைக்க கொடுத்தால் சுவைக்கச் செய்தால் அதாவது அவனுக்கு கொடுத்தால் செய்தன அனுபவிக்கொடுத்தால் நிச்சயமாக நிராசையான நிராகரிக்கக்கூடியவனாகவும் ஆகிவிடுகின்றான் என்று அல்லாக குறிப்பிடுகின்ற பொதுவாக மனிதன் என்று வைத்துக் எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர் குறிப்பாக முன்னால் சொல்லப்பட்டபடி மக்காவிலே சில குறிப்பிட்ட மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நியாமத்துடையவர்களாக பாக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள் பிறகு அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக அல்லாஹத்தால் அந்த பாக்கியத்தை நீக்கிவிட்டான் அவர்கள் திறந்து எடுத்து விட்டான் அப்பொழுது அல்லாஹை முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடியவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களாக அல்லாஹ் எதுவுமே செய்வதில்லை எதுவுமே கொடுப்பதில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் அல்லாஹை முற்றிலும் நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகின்றனர் பொதுவாக என்று வைத்துக் கொண்டால் பொதுவாகத்தான் அல்லாத்தாலா இங்கே சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு நாம் நம்மிலிருந்து ரகமத்தை சுவைக்க செய்தால் கொடுத்தால் என்றால் உலகத்தில் பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹலா ஞானத்தை கொடுத்துவிட்டு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எந்த விதமான சிரமங்கள் சிரமங்கள் இல்லாமல் உலகத்தில் வாழ்கின்றார் திடீரென்று அவருக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு அவரிடத்தில் வைக்கக்கூடிய பாட்சியங்கள் எல்லாம் போய்விடுகின்றன வறுமைப்பட்டவராக ஆகிவிடுகின்றார் சிரமப்படக்கூடியவராக ஆகிவிடுகின்றார் என்று சொன்னால் அப்பொழுது சாதாரணமாக அந்த மனிதர் அல்லஹாவது ஒன்றாவது அல்லாஹ் இருந்தால் எனக்கு இப்படியெல்லாம் தீமையை உண்டாக்க மாட்டான் எனக்கு சிரமங்களை உண்டாக்கி இருக்க மாட்டான் அல்லாஹ் என்பவன் கிடையாது அல்லது அல்லாஹ் இருந்தாலும் கூட என்னை அவன் சோதிப்பது சரியில்லை நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்னிடத்தில் இருந்த பாக்கியங்கள் எல்லாம் போய்விட்டன என்னுடைய பொருளெல்லாம் போய்விட்டது என்னுடைய வசதிகளெல்லாம் போய்விட்டன ஆகவே அல்லாஹாலாவை நான் மறுக்கத்தான் செய்வேன் அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை என்பதாக சொல்லுவான் அந்த மனிதன் இதை உலகத்தில் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் எல்லாம் எல்லா இடங்களும் எல்லா மனிதர்களுடைய விஷயத்திலும் இது நடங்கின்றது சில மனிதர்களைத் தவிர அவர்கள் யார் என்று அல்லாஹாலா எடுத்து சொல்லுகின்ற பின்னால் இங்கே முதலாவதாக செல்வத்தை அல்லாஹலா கொடுத்திருந்தான் பலவிதமான பாக்கியங்கள் உடல் சுகம் பொருளாதார வசதி அவருக்கு தேவைப்பட்ட எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளை எல்லாம் அல்லாஹத்தலா கொடுத்திருந்தான் சிலருக்கு பட்டம் பதவிகளை கொடுக்கின்றான் பெயரையும் புகழையும் கொடுக்கின்றான் இப்படியெல்லாம் ஒரு பெரும் நல்ல நிலையிலே அல்லாஹத்தாலா அந்த மனிதனை வைத்திருக்கின்றான் அல்லாஹத்தாலாவுடைய சோதனை தும்மா நசாயா நஜாயனாக அவனிடத்திலிருந்து அதை நாம் எடுத்துவிட்டோம் கழற்றிவிட்டோம் நீக்கிவிட்டோம் என்றால் இன்னகுல் அவன் நிராசையானவனாக ஆகிவிடுகின்றான் அல்லாவுடைய அந்த தன்மை அல்லாஹுடைய ஞாபத்தை அவன் ஆதரவு வைப்பதில்லை அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்ற நிலை இருப்பதில்லை ஆனால் அவர் மூவீனான மனிதர் இதற்கு நேர் மாறாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் மூவீனாக இருக்க முடியும் நல்ல நிலையிலே அல்லாஹாலா வைத்திருக்கின்றான் செல்வ செழிப்பாக அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹாலா அவரை சோதிக்க வேண்டிய அல்லாஹாலா அந்த நியமத்துக்களையாளம் அவரிடத்திலிருந்து எடுத்துவிட்டால் அந்த மனிதர் பொறுமை காக்க வேண்டும் அடுத்த ஆயிரத்தில் அல்லாஹாலா சொல்லுகின்றான் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் எடுத்து கொண்டான் என்ற எண்ணம் அவருக்கு முழுமையாக வர வேண்டும் ஹசூல்லாய் சல்லாஹ் அலே செல்லும் அவர்கள் மகாதி ஜபல் அலி அல்லாஹாலும் அவர்களுக்கு சொன்னார்கள் அல்லவா அதுபோன்று அவர்களுடைய ஒரு குழந்தை இறந்து விட்டது மகாதர் குழந்தை இறந்து விட்டது ஹசூல்லாய் சல்லாஹாலே செல்லும் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த மாதிரி குழந்தை இறந்து தாங்கள் வர வேண்டும் என்பதாக ரசூல்லாய் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் அப்பொழுது தீன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வேலையிலே ஈடுபட்டிருந்தார்கள் வர முடியவில்லை அதனால் வந்தவரிடத்தில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார்கள் வலில்லாகி மா ஆத்தா வலில்லாகி வலில்லாகி மா அகத வாத்தா நீ பொறுமையாக இருப்பீராக உன்னுடைய குழந்தை இறந்துவிட்டதற்காக பொறுமையை மேற்கொள்வீராக எதை அல்லாஹலா எடுத்துக்கொண்டானோ அதுவும் எதை அல்லாஹலா கொடுத்தானோ அதுவும் அல்லாஹுக்கே சொந்தமானது என்று எழுதி அனுப்பினார்கள் இந்த குழந்தை அல்லாதான் கொடுத்தான் பிறகு எல்லாம் எடுத்துக்கிட்டான் கொடுத்ததை எடுத்துக்கிட்டான் இதில் என்ன தவறு இருக்குது அவன் தான் கொடுத்தான் அவன் தான் எடுத்துக்கிட்டான் அவன் கொடுக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதேமாதிரி எடுத்துக்கொள்ளும்போது மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ராபியா பசரியாவிடத்தில் கேட்கப்பட்டது சுக்குர் என்பது என்ன என்பதாக மற்றவர்களிடத்தில் கேட்டார்கள் ஆளுக்கு விளக்கம் சொன்னார்கள் அதுவெல்லாம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹத்தாலா கொடுத்தால் அதை தேர்ந் அடுத்தவரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் சுக்குர் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹாலா நமக்கு கொடுத்தால் அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ வேண்டும் எனக்கு கொடுத்தால் அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ வேண்டும் மற்றவங்களாம் என்ன சொன்னால் ஹசன் பஸ்ரி போன்றவர்கள்லாம் சொன்னாங்க கொடுத்தால் ஷுக்குர் செய்ய வேண்டும் அல்லது கொடுக் அல்ல அல்லாஹாலா கொடுக்கவில்லை என்று சொன்னால் சபுர் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள் இல்லை அது சரியான விளக்கம் அல்ல என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார் கொடுத்தால் அடுத்தவரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அது சகாபாக்களுடைய வழக்கமாக இருந்தது தங்களுக்கு தேவை இருந்தாலும் அடுத்தவருக்கு கொடுத்து வாழ்வார்கள் அவர்கள் என்று அல்லாஹாலுகின்றார் கொடுத்தால் நமக்கு செல்வத்தை அல்லாஹால அதை அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் கொடுக்காவிட்டால் சுகுர் செய்ய வேண்டும் கொடுக்காவிட்டால் தான் சுகுர் செய்யணும் அது ரொம்ப பெரிய விஷயம் இதை ராபியா பஸ்ரியா சொல்லிக் காட்டுகின்றார்கள் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் கொடுக்காததும் ஒரு வகையிலே நல்லது யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கு எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது என்று அல்லாவுக்கு தான் தெரியும் அவன் பரிபூர்ணமான அறிவுடையவன் ஞானம் உள்ளவன் ஆகவே யாருக்கு கொடுக்கவில்லையோ கொடுக்காதது ரொம்ப நல்லது என்பதாக சுக்குர் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார் அதுபோன்று மனிதன் ஒரு பொருளை அல்லாஹால அவனுக்கு ஞாபகத்தை கொடுத்தால் அதுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் அதை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதே போன்று இங்கே அல்லாஹாலா சொல்லுவது காபிர்களை பற்றி சொல்லுகின்றான் குறிப்பாக நான் சொன்ன அந்த இந்த ஆயத்து இவர் சம்பந்தமாகவும் இறக்கப்பட்டது அந்த மனிதன் சம்பந்தமாக அலீது போலும் உயிரா சம்பந்தமாகும் அவனுக்கு நிறைய செல்வங்களை அல்லாஹலா கொடுத்திருந்தான் திடீரென்று அவனுக்கு அது இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது உடனடியாக அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவனாக அல்லாஹ் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை அல்லாஹ் என்னை கவனிக்க மாட்டான் என்பதாக சொல்லி குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை அவனிடத்தில் ஏற்பட்டு விட்டது இதுபோன்ற மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள் அல்லாஹாலா அதனை இங்கே சுட்டி காட்டுகின்றான் அடுத்து இன்னொரு கருத்தை சொல்லுகின்றான் முதல்ல அல்லாஹாலா துன்பத்தை கொடுத்தான் ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுத்தான் பிறகு சுகத்தை கொடுக்கின்றான் அந்த மனிதனும் பெருமை அடிக்கக்கூடாது ஆனால் மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக தன் நிலை மறந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்பதையும் முன்னாக குறிப்பிடுகின்றான் அத மனிதனுக்கு நாம் சுவைக்க செய்தால் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்திற்கு பின்னால் ஞாபத்துகளை அந்த மனிதனுக்கு சுவைக்க செய்தால் பெரிய வறுமையில் இருக்கிறான் துன்பத்தில் இருக்கான் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் அவனுக்கு ஏற்பட்ட அந்த சிரமங்களுக்கு பின்னாலே நல்ல ஞாமத்துகளை அந்த மனிதனுக்கு நாம் சுவைக்க செய்தால் என்ன அப்போ அவன் சொல்லுவான் ஜி ஆச்சு தீமைகள் எல்லாம் போய்விட்டன வறுமையெல்லாம் போய்விட்டது எல்லா விதமான துன்பங்களும் போய்விட்டனும் அந்த தீமைகள் போய்விட்டன என்று சொல்லி மனிதன் மகிழ்ச்சி அடைகின்றான் பெருமை பாராட்டுகின்றான் அதாவது தன்னை மறந்து மகிழ்ச்சி அடைகின்றான் தன்னை மறந்து பெருமை பெருமை அடிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் நான் இப்படியெல்லாம் இருந்ததின் காரணமாகத்தான் எனக்கு இந்த நல்ல நிலை ஏற்பட்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது என்னுடைய நல்ல செயல்களின் காரணமாக நல்ல உழைப்பின் காரணமாக அல்லது வேறு ஏதாவது காரணங்களை அந்த மனிதன் கற்பிக்கின்றான் இப்பொழுதும் அல்லாஹத்தாலாக அந்த மனிதன் மறந்து விடுகின்றார் இந்த ரெண்டு நிலையும் இருக்கக்கூடாது செல்வம் கொடுக்கப்பட்ட பின்னால் வறுமை வந்தாலும் வறுமை ஏற்பட்ட பின்னால் செல்வம் கொடுக்கப்பட்டாலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை நினைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் செல்வம் கொடுக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை செய்ய வேண்டும் வறுமை வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்ல சொல்லி காட்டிக்கிட்டால் அந்த முறைப்படி நடக்க வேண்டும் இங்கே பொதுவாக புக்காவாசிகள் இப்படி சிலர் இருக்கின்றார்கள் அதே போன்று பொதுவாக மனிதர்களும் இதே மாதிரி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பது எல்லாத்தால் எச்சரிக்கின்றனர் பொதுவாக எந்த அளவுக்கு அதிகமான செல்வமும் வசதியும் ஒரு மனித இடத்தில் அந்த அளவுக்கு பணிவும் தயாளமும் அந்த மனித இருக்க வேண்டும் ஆனால் மனிதனுடைய குணம் அதுக்கு நேர் மாறானது செல்வம் சேர சேர அந்த மனிதனுக்கு அந்த பணிவு என்பது போய்விடும் பெருமை என்பது வந்துவிடும் ஆணவம் என்பது வந்துவிடும் கர்வம் என்பது வந்துவிடும் அது இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹாலா சொல்லிக்காட்டு நல்ல பூமினாக இருந்தால் ஈமான் நிரப்பமானவராக இருந்தால் அந்த நிலை ஏற்படாது அவருக்கு பணிவு அதிகமாகும் சொன்னார்கள் இன்னா இலை அன் தவால் அல்லாஹாலா எனக்கு வகை அறிவித்தான் வகை அறிவித்தான் நீங்கள் பணிந்து வாழுங்கள் மனிதர்களுக்கு அல்லாஹால கட்டளை இட்டதை ரசூல்லா கட்டளை இடுகின்றதை சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால வகை மூலமாக அறிவித்தான் என்று சொல்லுகின்றார்கள் லா எஃப்கர் அஹது உங்களில் ஒருவர் மற்றொருவரின் மீது பெருமை அடிக்க வேண்டாம் ஒருவர் இன்னொருவருக்கு இன்னொருவர் மீது அட்டூழியம் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹாலா எனக்கு வகை மூலமாக அறிவித்துள்ளான் என்பதாக குறிப்பிடுகின்றார் எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி எவ்வளோ நல்ல நிலை ஏற்பட்டாலும் சரி எவ்வளோ பெரிய வசதி ஏற்பட்டாலும் சரி ஒருவர் இன்னொருவரின் மீது பெருமை அடிக்கக்கூடாது நான் அவ்வளோ பெரியவன் இவ்வளோ பெரியவன் என்பதால் ஆனால் உலகத்தினுடைய நிலை என்ன சொன்னால் துணியாவுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால் பொருளாதாரம் ஒரு மனிதனத்தில் அதிகமாக வரும்பொழுது அவன் பெருமை கொண்டவனாக ஆகிவிடுகின்றான் அதே அல்லாஹலா குற பல இடங்களில் வேறு இடங்களை சொல்லி காட்டுகின்றன பொதுவாகவே வசதியை நாம் கொடுத்து விட்டால் அவர்கள் சிலர் சிலரின் மீது பகைமை பாராட்டுகின்றார்கள் பெருமை அடிக்கின்றார்கள் அநியாயம் செய்கின்றார்கள் என்றெல்லாம் அல்லாஹலை ரெண்டு நபர்களை அல்லாஹால சொன்னா நீங்க அதாவது நல்ல நிலை செழிப்பான் நிலை ஏற்பட்ட பின்னால் வறுமை வருவது அல்லது வறுமைக்கு பின்னால் செழிப்பான் நிலை ஏற்படுவது இந்த ரெண்டிலும் மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹல குறிப்பிட்டு விட்டு உண்மையான மூமினான மனிதராக இருந்தால் அந்த மனிதர்களை தவிர அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து கொள்வார்கள் சொல்லுகின்றான் கபீர் யார் பொறுமை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர அதாவது துன்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் இந்த இரண்டாவது கருத்து சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் துன்பங்கள் வறுமை சிரமங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருக்கின்றார்களே அவர்களை தவிர வா அமிலு சா லிஹாத்தி நல்ல செயல்களை செய்கின்றார்களே அவர்களை தவிர இது முந்தினம் உள்ளவருக்கு ரெண்டு விதமான மனிதர்கள் சொன்னமா இல்லையா முதல்ல சுகபோகம் இருக்கின்றது அதுக்கு பின்னால வறுமை வந்துடுது ரெண்டாவது மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார் வறுமை ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு பின்னால் சுகபோகமான வாழ்க்கை இப்போ அல்லாஹால இந்த ஆயத்தில் சொல்லு இல்ல அல்லதுன்னு சபரு சாத்திங்க அந்த விதம் மாற்றி சொல்றான் ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த மனிதர் இல்லல்லதின் சபரு சபர் செய்தவர்கள் பொறுமை கொண்டவர்களை தவிர அப்போ ஒரு மனிதருக்கு சிரமங்கள் ஏற்பட்டது சிரமங்கள் நல்ல நிலை ஏற்ப சிரமங்கள் ஏற்பட்ட நேரத்தில் இருக்க வேண்டும் சிரமங்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே வறுமை ஏற்படுகின்ற பொறுமையுடையவராக இருக்க வேண்டும் பொறுமையோடு அந்த வறுமையை சகித்து கொள்ள வேண்டும் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் அல்லாஹாலாவை முன்வைத்து அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரை தவிர சரி முதல்ல நல்ல நிலை இருந்துச்சு அப்புறம் வறுமை ஏற்படுது அந்த நல்ல நிலை இருக்கும் பொழுது செல்வச் செழிப்பாக அவர் வாழும் பொழுது அமிலு சாலியாத்தி என்பது அவரை சுட்டி காட்டுகின்றது நல்ல நிலை ஏற்படுது சாலியாக அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் உலகத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அல்லது தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் சொல்லலாம் இதுக்கு நேர் மாறமாக மாற்றமாகத்தான் இருப்பார் செழிப்பான் நிலை வரும் பொழுது வசதி வரும்பொழுது நல்ல அமல்களை அதிகமாக செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த செழிப்பான் நிலை எதன் மூலமாக வருகின்றதுனா துணியாவுடைய சில வேலைகளின் காரணமாக துனியாவுடைய சில பொருள்களின் காரணமாக அந்த செழிப்பான் நிலை ஏற்பட்டு இருக்கின்றது பெரிய பிஸ்னஸ் உள்ளவராக இருப்பார் அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமைப்பிலே முறையிலே அவருக்கு பொருளாதாரம் பெருகி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவர் அதிகமாக அமல் செய்யக்கூடிய சூழ்நிலை நேரம் கிடைக்காதவருக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை அதனால் நான் அந்த தொழுகை பரவலை மட்டும்தான் தொழுக முடியுது தொழுபவராக இருந்தால் என்ன சில பேர் இருக்கிறாங்க செல்வம் வர வர தொழுகையை விட்டுடுவாங்க வறுமை வர வர தொழு தொழுவாங்க வறுமை வந்து விட்டு வறுமைக்கு பின்னால் செல்வம் வந்தால் தொழுகையை விட்டுடுவாங்க நல்ல காரியங்களை விட்டுடுவாங்க இந்த நிலை இருக்கக்கூடாது ஈமான் சரியாக இருந்தால் அவர் நல்ல நிலை ஏற்பட்ட நேரத்தில் அமல்களை அதிகமாக நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் வறுமை ஏற்பட்ட நேரத்தில் பொறுமை உடையவராக இருக்க வேண்டும் அந்த ரெண்டே மல்லாகத்தால சொல்லுவோம் இல்லல்லதின் சபரு வா அமிலு சாலிஹாத்தி என்ற இந்த வாசகம் ரெண்டு விதமான மனிதர்களையும் குறிக்கின்றது செல்வம் வந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் வறுமை வந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் சுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இல்லல்லதின் சபரு அந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான் சுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வா அமிலு சாலிஹாத்தி சாலிஹா அமல் செய்யக்கூடியவராக இருக்க அவர்கள்த அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் லும்னா அவர்களுக்கு உண்டு அப்ப அழுத்தி சொல்லுகிறான் உலா இக்க அவர்கள்தான் லஹும் அவர்களுக்குத்தான் இருக்கின்றது மன்னிப்பும் கபீர் மிகப்பெரிய கூலியும் மிகப்பெரிய வெகுமதியும் அவருக்கு இருக்கின்றது மகபீரத்து கிடச்சாவே வெகுபதி கிடச்சி போயிடுவேன் அல்லாவுடைய மகஃபீரத்து கிடச்சா அதோட பெருசு ஒன்றும் கிடையாது மகபீரத்து கிடச்சா சொர்க்கம் கிடைச்சி போயிடும் அதனால் அல்லாஹர சஹாபாக்களை அகும் மகஃபீரத்தும் வாஜுருண் ஆதீம் சஹாபாக்களுக்கு எல்லாம் மகஃபீரத்து உண்டு அஜிர அஜீம் மகத்தான கூலி உண்டு அந்த மகத்தான கூலி ஜன்னத்து சொர்க்கம் மகஃபீரத்து கிடைச்சிருச்சு சொன்னால் ஜன்னத்து கிடச்சிடு அதை உலகாய்க்கல் அகும் கபீர் அவர்களுக்கு மகஃபீரத்தும் மிக பெரிய கூலியும் உண்டு மிக பெரிய கூலி அப்படிங்கிறது ரெண்டு சொல்லலாம் ஒண்ணு ஜன்னு சொர்க்க சொர்க்கத்தை பெருக்குது அது அல்லா தாலாவுடைய மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் பயந்து உன்னை வணங்குகிறார்கள் நரகத்திலிருந்து விடுதலையாவதை வெற்றி பெறுவதை அவர்கள் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்குகிறார்கள் சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்குகிறார்கள் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய அந்த இனிமையான பானங்கள் அவற்றை குடிப்பதற்காக வேண்டியும் இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுப்ப அனுபவிப்பதற்காகவே அவர்கள் சொர்க்கத்தை ஆசை வைத்து அவருடைய வணங்குகின்றார்கள் ஆனால் நானும் எனக்கு எந்த விதமான கிடையாது சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு கிடையாது அல்லது நரகத்தை விட்டு நான் காப்பாற்றப்பட வேண்டும் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற நிலையும் எனக்கு கிடையாது எங்கே இருந்தாலும் சரி உன்னுடைய ரிவா திரு பொருத்தம் எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் அல்லாஹலாவுடைய ரிலா கிடைச்சிருச்சா அவர் போக மாட்டார் ஜன்னத்துக்குத்தான் போவார் அதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது உன்னுடைய ரிலா வேண்டும் என்ற ஆசையைத் தவிர எந்த ஆசையும் கிடையாது என்பதாக சொன்னார்கள் அதுபோன்று மூமினா பரிபூர்ணமான மூமினாக இருந்தால் அதுவெல்லாம் நமக்கு சாத்தியமே இல்லை அது இந்த காலத்தில் குறிப்பாக சாத்தியமே இல்லை நம்ம ரெண்டில் ஒன்று செய்யலாம் ஜன்னத்தை ஆசை வச்சு வணங்கலாம் அல்லது நரகத்தை பயந்து வணங்கலாம் ரெண்டு ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட வெற்றியாகி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது அது முடியாது நம்மளால் ஏன்னகேட்டால் முன்னால் சொல்லியிருக்கிறான் ஞானவான்கள் சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஜன்னத்தை சொர்க்கத்தை ஆசை வணங்கினால் அவன் வந்து ஹைவாணி என்பதாக சொல்லப்படும் மிருகத்தை சார்ந்தவன் மிருக குணத்தை உள் மிருக குணம் உள்ளவன் நல்லது எங்கே கிடைக்கிது அங்கே போயிடும் மிருகமெல்லாம் கெட்டது எங்கே தனக்கு ஆபத்திற்கு அதை விட்டு ஓடி போடும் நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குதோ நல்ல தீனி எங்கே கிடைக்குதோ நல்ல புல்வெளி எங்கே இருக்குதோ அங்கே போய் மேய்சிக்கிட்டு மிருகங்கள் அதுபோல் ஹைவானி அவன் ஹைவானுடைய தன்மையைச் சேர்ந்தவன் மிருகங்களுடைய தன்மையைச் சேர்ந்தவன் சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கக்கூடியவன் நரகத்தை நரகத்தை பயந்து வணங்கக்கூடியவன் இருக்கின்றானே அவன் அதாவது அவன் தன்னுடைய நஃ்சுக்கு கட்டுப்பட்டவன் அவன் நப்சுக்கு கட்டுப்பட்டவன் நப்சுக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிடும் நப்சானி என்பதாக சொல்லப்படும் இந்த ரெண்டும்மில்லாமல் அஹாவுடைய ரிலாவுக்காக வேண்டிய திரு பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான வணங்கினால் அவனுக்கு பெயர் தான் ரப்பானி என்பதாக சொல்லப்படும் என்பதாக சொல்லுவார்கள் அதுபோன்று இங்கே அல்லாஹால சொல்லுகின்றான் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் சபர் இருக்க வேண்டும் நல்ல நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அமல் அமலே சாலிகை என்பது ஒரு இடத்தில் இருக்கிறது உலாய கிழகும் மகசிலும் கபீர் அவருக்கு மிகப்பெரிய கூலி இருக்கின்றது மன்னிப்பு இருக்கின்றது என்று அல்லாஹால சொல்லுகின்றான் ஒரு அதிசயில முன்னாலும் சொல்லிருக்கிறான் வல்லதி நப்சி வேதி என்னுடைய உயிர் யார் வசம் இருக்கின்றதோ அந்த ஒருவனின் மீது சத்தியமாக லா யுசீபுன் மூவினா ஹம்முன் வலா ஹம்முன் வலா நசபுன் வலா ஹுசுனு வலா வசபும் ஒரு மூவினான மனிதனுக்கு அஞ்சு வார்த்தைகளை இங்கே சொல்லுகின்றார்கள் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்த கவலை துக்கம் அப்படின்லாம் சொல்லலாம் எல்லாம் ஒரே மாதிரி வரும் ஆனால் அஞ்சு விதமான கவலைகள் வேறு வேறு விதமான நிலைகள் துன்பங்கள் துயரங்கள் இவை எல்லாம் சேர்ந்தது ஹம் என்பது அது ஒரு விதமான கவலை அதை விட கொஞ்சம் அதிகம் நசபு கஷ்டம் சிரமங்கள் அதே மாதிரி காலிலே குத்தக்கூடிய முள் உட்பட ஒரு முள் குத்துகின்றது என்று கூட முதல் முதல்ல சொல்வது எல்லா விதமான கவலைகள் ஏற்பட்டாலும் சரி துன்பங்கள் துயரங்கள் முசீபத்துகள் ஏற்பட்டாலும் சரி அது ஒரு முள் குத்துனாலும் சரி இல்லா கஃபர் அல்லாஹு அல்லாஹால அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லுகின்றார்கள் எந்த ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹால பாவங்களை மன்னித்து விடுகின்ற அது கவலையாக இருந்தாலும் சரி கவலை மனசில் கவலை ஏற்படுது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலை ஏற்படுகின்றன அந்த கவலை தீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும் அல்லது துனியா சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதுவும் தீனோடு கலந்ததாக இருக்க உதாரணமாக குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுகின்றது மனைவி சரியில்லை மக்கள் சரியில்லை அல்லது மனைவி மக்களுக்கு கொடுப்பதற்காக பொருளாதாரம் சரியாக இல்லை இந்த கவலைகள்லாம் வருகின்றது சம்பாதிக்க முடியவில்லை சரியான பொருளாதாரம் கிடைக்கவில்லை மனைவி மக்களுக்கு நாம் சரியாக பொருள் கொடுக்கவில்லை கொடுக்க முடியவதில்லை இதெல்லாம் சில கவலைகள் அல்லது எதிரிகள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக கவலைகள் ஏற்படுகின்றன இதெல்லாம் வெளித்தோட்டத்தை துணியாக இருந்தால் கூட தீனுடைய நிலை அதுக்குள்ளே இருக்கின்றது இந்த எல்லா கவலை எந்த விதமான கவலையை பெற்றாலும் சரி ஒருத்தர் உண்மையிலே ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு கடன் வாங்கினார் கடன் கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை அந்த கவலைக்காக வேண்டி இவருக்கு பாவம் மன்னிக்கப்படுகின்றது கவலைக்க வேண்டி பாவம் மன்னிக்கப்படும் அதனால அந்த நேரங்களெல்லாம் பொறுமையை மேற்கொண்டு சாலைகான அமல் செய்யக்கூடிய தன்மை ஒரு இடத்தில் இருந்துவிட்டால் அல்லாஹல பாவத்தை மன்னித்து விடுகின்றான் என்பதையும் சல்லாஹ்ணன் சொன்ன அந்த ஹதீசனுடைய கருத்தை எல்லாத்தால் இந்த ஆயத்திலே சொல்லுகின்றேன் இந்த ஆயத்தினுடைய கருத்தை சல்ல லாலிஸ் ஹதீசிலே சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக விளக்கப்படுகின்றது அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மக்காவாசிகள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எந்த ஆயத்தை சொன்னாலும் சரி எந்த ஆயத்து வந்தாலும் சரி எந்த எப்படிப்பட்ட உபதேசங்களை ரசூல்லாய் சல்லாஹன் சொன்னாலும் சரி அதுக்காக வேண்டிய ஒரு குறை அந்த ஆயத்தை கேட்டவனே ஒரு குறை சொல்லுவாங்க அதே மாதிரி சில நேரங்களில் சொல்லி சொல்லி பார்த்தாங்க கடைசியாக இப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் அல்லாட்டிருந்து செய்தி வர்றதாக சொல்கிறீங்க அந்த செய்தியில் அதாவது குரானுடைய அந்த ஆயத்துகளில் எங்களுடைய தெய்வங்களையெல்லாம் திட்டக்கூடிய வாசகங்கள் இருக்கின்றன எங்களுடைய தெய்வங்கள் சரியில்லை அதை வணங்கக்கூடாது அதுவெல்லாம் கல் அதனால் அதுக்கு ஒன்றும் மதிப்பே கிடையாது அது எந்த பலனையும் தராது அது சீ அப்படின்னு கூட சொல் அதனுடைய அது மேலே ஈ உட்கார்ந்தாங்க கூட அதை துரத்த முடியாது அது ரொம்ப தவறானது அப்படி அப்படின்னு எங்களுடைய தெய்வங்களை பற்றி இழிவான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறோம் அதெல்லாம் சொல்லாமல் இருந்தீங்க நாங்கள் வேணால் ஒரு சமயம் யோசனை பண்ணுறோம் உங்கள் மார்க்கத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் தெய்வங்களை திட்டாமல் இருந்தால் குறை சொல்லாமல் இருந்தால் நாங்கள் உங்கள் தெய் உங்கள் வர்றதுக்கு வழி உங்கள் வழிக்கு வர்றதுக்கு நாங்கள் பார்க்குறோம் முயற்சி பண்ணுறோம் அதில் யோசனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அசுல்லாய் சொல்லல்லா ஹலே செல்லும் இப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய தெய்வங்களை திட்டாமல் இருக்கக்கூடிய குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வந்தால் அப்போ நாங்கள் உங்களை பின்பற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரசூல்லாய் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அப்பொழுது யோசனை பண்ணாங்க சரி அப்படி ஒரு சமயம் திட்டாம விட்டுட்டா ஒரு சமயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வாங்க போல தெரியுது அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது அந்த நேரத்தில் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் உமக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒன்றில் அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளிலே சிலதை விட்டு விடுவீரோ நீர் விட்டு விடுவீரோ பல தாரிக்கும் விட்டு விடுவீரோ அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கருத்தை என்ன எழுதுறாங்கன்னா விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் விட்டு விடுறீங்களா அப்படிங்கிட்டால் விட்டுவிடக்கூடாதீங்க விட்டுவிடக் கூடாது அவங்க சொன்னதுக்காக வேண்டி நான் ஒரு செய்தியை அறிவிக்கிறேன் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றேன் அந்த ஆயத்தில் அவங்களுடைய தெய்வத்தை பற்றி சில குறைகள் இருக்குது அதை விட்டுட்டு மற்றதை மட்டும் சொல்லுவீங்களா அப்படின்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்ல சொல்லுவேன் பல ஆள் இலக்க தாரிக்கும் பாலமா யோஷா இலைக்க நபியே உமக்கு அறிவிக்கப்படக்கூடியவற்றில் சிலதை விட்டு விடுவீரோ விட்டுவிடக்கூடுமோ விட்டுவிடாதீர் அப்படிங்கிற அர்த்தமாக பல ஆள்க்க அப்படின்னு சொன்னால் இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே விட்டு விடலாம் அர்த்தம் வரும் ஆனால் இங்கே கருத்தனம் கேட்டால் எல்லா முகசீன்கள் இடத்திலும் கருத்தன் இது நகி அதாவது கூடாது விட்டுவிடவே கூடாது அப்படிங்கிற அர்த்தம் வைக்கணும் ஏன்னா வேற இடத்துல அல்லா தர யா ஐர் ரசூ யா ஈஹர் ரசூல் பல்யகுமாவும் சில இலைக்கு முன்னால் வந்திருக்கு உங்களுக்கு எது அருளப்பட்டதோ எது அருளப்ப இறக்கி வைக்கப்பட்டதோ அதை முழுமையாக அப்படியே எத்தி வைத்து விடுவீராக சொல்லி விடுவீராக என்று அல்லாஹாலா சொல்லுகிறார் அதனால சொன்னது அப்படி சொல்லணுமே தவிர அதுல கூடுதல் குறைக்கிறதெல்லாம் கூடாது அறவே கூடாது அது பெரிய மோசடி ஆயிரும் மோசடி சொல்றது ஆனா ரசூல்லாய் சல்லாஹன் செய்ய மாட்டாங்க இந்த வாசகத்தின் மூலமாக ரசூல்லாய் சொல்லா அல்லாஹாலா என்ன சொல்லுங்க ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் முழுமையாகத்தான் சொல்லுவார்கள் அதில் ஒரு எழுத்தை கூட ஒரு சின்ன கருத்தை கூட விட்டுட மாட்டாங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி அல்லாஹால சொல்லுகின்றார் அதே மாதிரி அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க தெய்வங்களை திட்டதான் விட்டுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க வேற இதெல்லாம் சொன்னாங்க உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றதாக இருந்தால் உங்களை பின்பற்றுவதாக இருந்தால் எங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து தர வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க முன்னாள் நிறைய சொல்லியிருக்கிறோம் அதாவது இந்த நாங்கள் எங்களை நீ ந பா பா பார்க்குறீங்க முகமதே நீங்க பாக்கிறீங்க நாங்கள் ரொம்ப ஏழையாக வறுமையா இருக்கிறோம் அதனால இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அது இந்த மக்கால் இருக்கக்கூடிய இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக ஆய்ச்சி தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஈமான் கொடுக்கணும் ஏன்னா அல்லாவுக்கு முடியாது ஒன்றும் கிடையாது அல்லா அல்லாஹ் ஒல்லாவும் அழகாக்குள்ளி செய் பதியிர் அப்படின்னு சொல்றீங்க நினைச்சா அல்லாஹத்துல தங்கமாக மாத்திரலாம் தங்கம் ஆய்ச்சி தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு தடவை சொன்னாங்க இந்த சஃபா மருவா பாருங்க பக்கத்தில் இருக்குது சஃபாவும் மருவாகும் அது ரொம்ப இந்த ஊருக்குள்ளேயே வந்து இடைஞ்சலா இருக்கு இதை தங்கமாக ஆயிட்டு இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் இன்னொரு தடவை சொன்னாங்க இந்த மலைகள் எல்லாம் இருந்துகிட்டு இந்த மக்காவுடைய அழகை கெடுக்குது அதனால இந்த மலைகள்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி தூரமா போக சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு தடவை சொன்னாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறோம் வறுமையா இருக்கிறோம் இந்த பூமிக்குள்ள நிறைய புதையல்லாம் இருக்குது அந்த புதைகள்ல சில புதைகளை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவோம் நாங்கள் ஈமா சரி உங்களை பார்த்தா நபி அப்படிங்கிறதுக்கு நம்புறதுக்கு எங்களுக்கு சரியான நம்பிக்கை வரல அதனால அல்லாஹின் புறத்துல சில மலக்குகள் வரணும் அந்த மலக்குகள் வந்து நீங்கள் போராட்டத்துக்கெல்லாம் கூட வந்து இவர் ரசூல் இவர் ரசூல் இவர் முகமது ரசூல் தான் அப்படின்னு பின்னாலேயே வரணும் அப்படி செஞ்சால் நாங்கள் வேணா ஒப்புக்கொள்றோம் அப்படின்னாங்க இன்னொரு தடவை சொன்னாங்க இல்லை இல்லை அது பத்தாது நீ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நாங்கள் பார்க்கும்போதே வானத்திலிருந்து ஒரு மலுக்கு வரணும் அந்த மலக்கு ஒரு கித்தாப்பு கொண்டு வரணும் ஒரு வேதம் கொண்டு வரணும் ஒரு புஸ்தம் கொண்டு வரணும் அந்த புத்தகத்தில் உங்களை பற்றி இருக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் இருக்கணும் அப்படியே அந்த புஸ்தத்தை நாங்கள் பார்த்து படிக்கணும் படிச்சுட்டோன்னு சொன்னால் அவங்கள சரின்னு ஒப்புக்கொட்றோம் அல்லது நீங்கள் இங்கிருந்து ஒரு ஏணி வானத்திலிருந்து ஒரு ஏணி வரணும் அந்த ஏணி மேலே ஏறி நீங்கள் போகணும் மேலே மேலே போய் ஒரு கித்தாப்பு கொண்டு வரணும் ஒரு வேதம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் போய் மேலே போயிட்டு எங்கேயாவது யாற்றாவது இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கறது கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதனால நீங்கள் வரும்போது ஒரு நாலு மலை வரணும் அந்த மலக்குகளை சேர்ந்து வந்து கீழே இறங்கி வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏணி வச்சு நீங்கள் ஏறணும் மேலே போகணும் ஒரு கித்தாபை கொண்டு வரணும் சாட்சியாக நாலு மலக்குகள் வரணும் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு தான் நாங்கள் ஒப்புக்கொள்றோம் சொன்னாங்க இப்படி சொன்னார் சொல்லி சொல்லமு எவ்வளோ பெரிய கவலை இருக்கும் மிகப்பெரிய கவலை அடைந்தார்கள் மனசுல அந்த கவலை அல்லாஹலை ஒரு கஞ்சு ஒரு புதையில் இறக்கி வைக்கப்படக்கூடாதா அல்லது அவருடன் ஒரு மலக்கு வரக்கூடாதா என்று அவர்கள் சொல்லுவது உன்னுடைய நெஞ்சு ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகிவிடுமோ உம்முடைய நெஞ்சை கவலை குடையதாக ஆக்கிவிடுமோ என்று சொன்னால் அது ரொம்ப நெருக்கடியாக ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நெருக்கடி இந்த இடத்துல கருத்தை கவலைக்குள்ளாகிறது அதாவது அவர்கள் இப்படி சொல்லுவதன் காரணமாக நெஞ்சு உண்முடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகி விடுமோ அப்படி நெருக்கடி ஆக வேண்டாம் மேல மேல சொன்ன மாதிரியே தான் விட்டு விடுவீரோ அப்படின்னு சொன்னா விட்டுவிடக்கூடாது அதே மாதிரி நெருக்கடிக்குள்ளாகி விடுமோ உண்முடைய நெஞ்சம் நெருக்கடி ஆகக்கூடாது கவலையே வர வேண்டாம் உங்களுக்கு அதை பத்தி கவலை உங்களுக்கு வேண்டாம் அவங்க சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம செய்யறது செஞ்சிக்கிட்டே இருக்கணும் இதே இது எல்லா பின்னால ரசூல்லா சல்லா அலிஸ் அவர்களுக்கு பின்னால யார் தீனுடைய காரியங்களை செய்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஏற்படும் ஏற்படக்கூடிய நேரத்தில் கவலைப்படக்கூடாது கவலை இருக்கும் இருந்தாலும் அதை விட்டுடணும் எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பல பேர் பல சொல்லுவாங்க பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள் சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க சில பேர் திட்டுவாங்க சில பேர் ஆதரிப்பாங்க சில பேர் புகழ்வாங்க சில பேர் தூது தூற்றுவார்கள் எல்லாம் செய்வாங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலை சொல்லிக்கிட்டே இருக்க என்பதும் இதனுடைய கருத்தாகும் ஏன்னா யார் தீனுடைய காரியங்களை சென்றால் அவங்க நபிமார்களுடைய வாரிசுகள் அதனால் அவர்களுக்கும் இந்த துன்பங்கள் ஏற்படும் அந்த துன்பங்களை சகித்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடிய காரியங்களை சேவைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற கருத்தும் இங்கே விளக்கப்படுகின்றது அவர்கள் தீ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்களை மிகச் எச்சரிக்கை செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய விஷயங்களை எப்படி சொல்ல வேண்டும் அப்படி நளினமாக சொல்ல வேண்டும் என்ற கருத்தெல்லாம் அதற்குள்ளே அடக்கப்பட்டு இருக்கின்றோம் அடுத்து சொல்லுகின்றான் கேட்டுக்கிட்டு சொல்றத விட்டுட்டீங்கன்னா அவங்க சொல்றதுனால மனசுல கவலை ஏற்பட்டுச்சுனா அதெல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடிய அந்த தபிரத்திற்கு எதிரானதாக ஆகிவிடும் அது அதை சரியாக செய்ய முடியாது உங்க வேலை என்ன தெரியுமா எச்சரிக்கை செய்யறது ஒவ்வொரு பொருளின் மீதும் பாதுகாப்பாளன் என்று சொன்னால் பொறுப்பாளன் பாதுகாப்பாளன் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கற்பனையாக சொல்லுகிறீர்கள் நீங்க இந்த ரான் இறக்கி வச்சு சில இடங்கள் குரான் வந்து ரஹமான் தான் குரானை கற்றுக் கொடுத்தான் அப்ப சொன்னாங்க ரஹமான் அப்படிங்கிற ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது இவரு இவ்வளவு நாள இவர் அல்லாஹல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அல்லா ஒருத்தன் வரங்கன்னா அல்லா ஒருத்தன் இருக்கணும் இப்ப ரஹ்மான் ஒரு ஆள் இருக்கார் அந்த இருக்கணும் அப்படின்னு சொன்னார் யமன் நாட்டில் ரஹ்மான பெயர் உள்ள ஒரு ஆள் இருக்கார் அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்றான் சொன்னாங்க இதை அவர் கற்பனை செய்தார் என்று சொல்லுகிறார்களா நபிய நீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க மீசடி இது போன்ற ஒரு பத்து சூறாக்களை பத்து அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் முக்தரையாற்றின் நீங்களாக கற்பனை செய்து கற்பனை செய்ததாக கற்பனை உள்ளதாக அதாவது நீங்களாக உற்பத்தி செய்து ஒரு பத்து சூறாக்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இன்றோன் இல்லா இங்குன்றும் சாதிப்பேன் நீங்கள் சொல்லுவதிலே உண்மையாளர்களாக இருந்தால் இது கற்பனை நான் தான் கற்பனை செஞ்சு சொல்றேன் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால் எல்லாரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்பதால் அதையும் சொன்ன குரான்ல ஆரம்பத்தில் அல்லாஹால சொன்னான் முழு இது மாதிரி ஒரு குரானை கொண்டு வாருங்களா அப்படின்னு சொன்னான் அதை அவங்க செய்ய முடியல குரான்க்கான பாகவும் இந்த பாவத்தில் வருகிறார் சூர பணிரா இல்லை இந்த ஆயத்த அல்லாஹால சொல்லுகின்ற அதாவது மனிதர்களும் ஜின்களும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த குரானை போன்று ஒரு குரானை உருவாக்க வேண்டும் என்று கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவர்களே உதவியாளராக இருந்தாலும் அப்படி கற்பனை செய்து குரான தொகுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு குரான தொகுக்கிறது உதவியாளர்களாக இருந்தாலும் கூட கொண்டு வர முடியாது சூரத்தில் ஆயிரத்தி மின்வந்து அல்லா இடத்திலிருந்து வேற ஒரு கிட்ட அல்லாவிட் இருக்க வேண்டும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நான் அதை பின்பற்றுகின்ற சொல்லுகின்ற ஒரு குரானை கொண்டு வாரு கொஞ்ச நாள் ஆச்சு அதை கொண்டு வர முடியல ஒருத்தனம் அப்புறம் அல்லாஹால கொஞ்ச நாள் கழித்து இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் இப்பொழுது அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அல்லாஹால சொன்னா கொண்டு நம்முடைய அடியார் சொல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கி வைத்ததுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரே அது ஒரு சூறா கொண்டு அதையும் அப்புறம் கொஞ்ச நாள் கருத்து சூரத்து இதை போன்று ஒரே ஒரு வாசகத்தை கொண்டு வருவார் ஒரு சென்டென்ஸ் இருந்தால் போதும் ஒரு ஹதீஸ் ஒரு வார்த்தை வார்த்தைன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு சென்டென்ஸ் ஒரு ஜும்லா அதாவது ஒரு வாசகம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வாசகத்தை கொண்டு என் காணும் நீங்கள் கற்பனையாக சொல்லப்பட்டது என்பதிலே உண்மையாளர்களாக இருந்தால் இது கற்பனை தான் சொல்றீங்களா இல்லையா உங்கள் பேச்சு உண்மையாக உண்மையாளராக இருந்தால் உண்மை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் ஒரே ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு வாசகத்தை கொண்டு வாருங்கள் பாருங்கள் என்ற சொல்லுவோம் அப்போ நாலு கட்டங்களாக அல்லாஹத்தால சவால் விடுகின்றான் முதல்ல ஒரு குரானை கொண்டு வர சொன்னால் முடியல பத்து சூறா கொண்டு வர சொன்னால் அதுவும் முடியல ஒரு சூறா கொண்டு வர சொன்னா அதுவும் முடியல ஒரே ஒரு வாசகம் அதுவும் முடியல இதுவரைக்கும் முடியல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முடியல இதுவே இருக்கும் யாராவது வரைக்கும் முடியாது அப்படிங்கிறத அவன் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் அதனால அல்லாஹத்தால சொல்லுகின்றான் இங்கே ஏன்னு இது இந்த குறா சூல்ல சொன்ன நபிமார்களுக்கு பலவிதமான மோஜிசாக்கள் கொடுக்கப்பட்டு அற்புதமான செயல்பாடுகள் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களுக்கும் பல அத்த நிகழ்ச்சிகள் நடந்துருக்கின்றன இல்லையா நிறைய நே மோஜிதாக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மோஜிசாக்கள் அப்படிங்கிற அந்த மோலஜிதாக்கள் அதோடு முடிந்து விட்டது ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர் கையிலிருந்து கல் பேசியது உடும்பு பேசியது விரல்லிருந்து தண்ணீர் வழிந்துடியது அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் நிறைய விஷயங்களை படிக்கிறோம் இது பூரா இப்போ இருக்குதா அந்த நேரத்தோட சரி முடிஞ்சு போச்சு ஆனால் குரான் இருக்கின்றதே அது நிரந்தரமான மோலோஜிசா சுயாமத்தினார் வரைக்கும் எப்பொழுது அருளப்பட்டதோ அதிலிருந்து நிரந்தரமான மோஜிதா ரசூல் ராய் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களிலே மிகப்பெரியது இந்த குரான் ஏன்னா இது போல யாரும் கொண்டு வர முடியாது என்று சவால் விட்டு உலக மக்கள் அனைவருமே அறிஞர்களே தோற்று போன விஷயம் அதனால அது அற்புதமான மோஜிதா ஒவ்வொரு நபிக்கும் நீ குள்ளி நபிக்கின் மோஜிதா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு மோஜிதா கொடுக்கப்பட்டிருக்கிறது நபி செல்லா அலம் ஹாதல் குரான் சல்லா அலிஸ்லாம் அவருடைய மோஜிதா இந்த குரான் தான் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லா தலா சவால் உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு அவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம்களாகிய உங்களுக்கு உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை ஆனால் அதாவது ஒரு சூறாங்கூட கொண்டு பத்து சூறா கொண்டு வரல அல்லது ஒரு சூறாங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சேர்த்து தான் உங்களுக்கு மட்டுமல்ல ஆனால் உறுதியாக நம்புவது நம்ம தான் தான் காலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா உள் ஜிலபிமில்லா இந்த குரான் இறக்கி வைக்கப்பட்டதும் அல்லாவுடைய அறிவை கொண்டுதான் அல்லாவுடைய அழிமை கொண்டுதான் என்று வழங்கி கொள்ளுங்கள் அல்லாவுடைய அயில்மின் மூலமாக அல்லாஹுடைய பரிபூர்ணமான அறிவின் மூலமாகத்தான் இந்த குரான் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் இல்லாகு இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் குரான் அவன் மூலமாகத்தான் இழக்கப்படு அவன் அவனுடைய அறிவின் மூலமாகத்தான் இறக்கி வைக்கப்பட்டது அவனுடைய அறிவிலிருந்து ஒரு பகுதி தான் அறிவு பெருசு அது அதிலிருந்து ஒரு பகுதி ஒரு சின்ன பகுதி குரான் என்பது அது அவனுடைய அறிவின் மூலமாகத்தான் இறக்கி வைக்கப்பட்டது என்பதையும் அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரிய அவனைத் தலைவர் யாரும் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹலை குறிப்பிடுகின்றான் முஸ்லிமோன் நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம் அப்படின்னு சொன்னா என்ன்தான் சரணடை அஸ்லாம என்ற இஸ்லாம் என்பது வேர் சொல்லு பாஸ்டன்ஸ் இறந்த கால விடைபா முஸ்லீம் இஸ்லாம் என்பது சரணடைந்தான் பணிந்தான் சரணடைந்தான் தன்னை ஒப்புவித்தான் ஒப்படைத்தான் என்ற பொருள்கள் எல்லாம் உண்டு இஸ்லாம் அப்படிங்கிறது பல அர்த்தம் செய்வாங்க சரணடைதல் தன்னை ஒப்புவித்தல் அல்லாஹால ஒப்படைத்து விடுதல் அதை அல்லா தலா சொல்லுகின்றான் கொண்டு வர முடியல பதில் சொல்ல முடியல ஒன்று இந்த குரான் அல்லாஹாலுடைய அறிவியல் மூலமாகத்தான் அருளப்பட்டது என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் இரண்டாவது அவனை தவிர வணக்கத்திற்குற யாரும் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்கள் உள்ளவர்கள் என்று கேட்கின்றான் அல்லஹ தலா அல்லது முஸ்லிம்கள் உள்ளவர்களாக இருக்க என்று சொல்லலாம் அல்லது நீங்கள் முஸ்லீம்களாக இருக்க கூறு இருக்கின்றீர்கள் இப்பொழுதுதான் அல்லா இந்த குறானம் வந்து அல்லாஹத்தினர் வந்தது அவனை தர வணக்கத்திற்கு யாரும் இல்லை என்பதாக நீங்கள் விளங்கி கொண்டால் நீங்கள் முஸ்லீம்களை உள்ளவர்கள் அதாவது அல்லாஹத்த சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதாக பொருள் அல்லாஹத்தாலா ஹல் அன் தும் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க ஹல் அப்படிங்கறது இந்த இடத்துல பல இடங்களில் தான் அடைந்தவர்கள் கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த ரெண்டு நிலை உங்களிடத்தில் இருந்தால் குரானை அல்லாவுடைய கலாம் என்பதாக அல்லாவுடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை என்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கருத்தல் கேட்டால் அல்லாஹும் ரசூலும் எதை சொன்னார்களோ அது அனைத்தையும் அப்படியே நீங்கள் ஏற்று செயல்பட வேண்டும் என்பதாக கருத்து அல்லாஹ் ஒருத்தந்தான் அப்படின்னு நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்றாரு வேலைகள் எதையும் செய்கிறது இல்லை தொழுக நோம்புத காத்த ஹஜ்ஜு அது போன்ற நல்லது கெட்டது இதெல்லாம் செய்யறதே கிடையாது அந்த மனிதன் அப்படின்னா லா இலாஹில் அல்லாஹ் சொல்றதுல அர்த்தமே கிடையாது லா இலாஹில் அல்லஹ் சொன்னது கூட அர்த்தமே கருத்தே என்னன்னு கேட்டால் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் நான் செய்கின்றேன் அவனுடைய ரசூல் சொன்னதை எல்லாம் நான் செய்கின்றேன் அந்த இருவரும் எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதை எல்லாம் விட்டு விடுகின்றேன் அப்படிங்கறத ஒப்புக்கொள்றதுக்கு பேர் தான் லா இலாஹில் அப்படிங்கறது ஏன்னா அரபியர்கள் இப்போ ஆரம்பத்தில் மக்காவாசியை சொன்னாங்க சொல்லுங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ல முடியாதான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க கல்லு குடிக்க முடியாது சிலை வணங்க முடியாது பொய் சொல்ல முடியாது எல்லா தீமைகளையும் செய்ய முடியாது எந்த தீமையும் செய்ய முடியாது எல்லா நன்மைகளையும் செஞ்சாங்க அல்லாஹ் வணங்குறது அப்படின்னு சொன்னா அந்த கருத்து தான் அதனால லா இலாக இல்லல்லா என்று சொன்னா அந்த அல்லா இலாக இல்லாகும் காலமோ அன்னமா இலாஹு என்ற இந்த ரெண்டு விதமான கருத்துக்குள்ள எல்லா விதமான நன்மை தீமைகளும் அடக்கும் ஏவல் விளக்கல்களும் அடக்கப்பட்டு இருப்பீர்களா நீங்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்ற அல்லாஹால இந்த இஸ்லாம் என்பதை புனிதமானதாக ஆக்கி வச்சிருக்கிறான் எதிரிகள் என்னென்ன சொல்லுகின்றார்கள் அதற்கு பதிலும் இந்த குரலால் சொல்லப்பட்டு இருக்கின்றது குரானை போட்டு சிறந்த ஒரு வாசகம் கிடையாது ஏன்னா அது அல்லாஹாலாவுடைய அழிவில் இருந்து வந்தது அல்லாவுடைய அயல்பு பரிபூர்ணமானது அல்லாஹுடைய அறிவு பரிசுத்தமானது அதுபோன்று அல்லாஹாலாவுடைய இந்த குரானும் பரிசுத்தமானது அற்புதமானது கருத்துக்கள் நிறைந்தது ஞானம் நிறைந்தது ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹவி ஒருவன் என்பதாக ஏற்றுக்கொண்டு வணங்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்பொழுது முஸ்லீம்களில் உள்ளவர்களாக நாம் ஆகிவிட முடியும் என்பதையும் அல்லாஹாலா தெரிவிக்கின்றார் அத்தகைய நல்ல பண்புகளையும் அனைவருக்கும் அல்லாஹால தந்திருவார் தனியத்திற்குரிய பெரியவர்களே சொல்வதே அல்லாஹாலாவுடைய திருவையால் அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சுரஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய பதினான்கு ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன எவர் ஒருவர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விரும்புகின்றாரோ வீன்ததா அதனுடைய அலங்காரத்தை அவர்களுடைய அமல்களை இந்த உலகத்திலே அவர்களுக்கு நாம் நிரப்பமாக்கி தருவோம் வஹூம் பீஹா லாய் பஹசூன் அதிலே அவர்கள் எந்த விதமான குறையும் செய்யப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார் உலகத்தினுடைய வாழ்க்கையை விரும்பி உலக அலங்காரங்களை விரும்பி உலகத்தினுடைய பொருள் மக்கள் பட்டம் பதவி இங்கே கிடைக்கக்கூடிய பேர்கள் இவைதான் நிரந்தரமானவை அல்லது சிறந்தவை நமக்கு பலன் தரக்கூடியவை என்பதாக நினைத்து எவரேன்னு ஒருவர் செயல்பட்டால் அது நிரப்பமாக தருவோம் என்று சொல்ல நோஃபி லைகிம் அவர்களுக்கு நாம் கொடுப்போம் ஆமாலகும் அவருடைய செயல்களை செயல்களின் செயல்களுக்குரிய பிரதி பீஹா இந்த உலகத்தில் நிரப்பமாக கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அடுத்து சொல்லுகின்றான் வஹும் பீஹா லாய் இந்த உலகத்திலே அவர்கள் குறைவு செய்யவே படமாட்டார்கள் நிரப்பமாகவே கொடுக்கப்படுவார்கள் இதைக் கண்டு மற்றவர் ஏமாந்து விடக்கூடாது என்பதையும் உலாகத்தால தெரியப்படுத்துகின்றார் அதாவது உலகத்தினுடைய பொருளாதாரம் தான் நமக்கு தேவை உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு தேவை இதை விட்டுவிட்டு இனி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதாக கற்பனை செய்து கொண்டு அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை இழந்து விடக்கூடாது என்று நினைத்து செயல்படக்கூடியவர்கள் அவங்க என்ன நோக்கத்தில் செயல்படுறாங்களோ அதை நிரப்பமாகவே தருவோம் ரொம்ப சுகமாக வாழ்வாங்க அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது என்னன்னு சொல்லப்போனால் யார் அல்லாவை நம்பி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு பலவிதமான கவலைகள் இருக்கும் பலவிதமான சிரமங்கள் ஏற்படும் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு சிரமப்படுவார்கள் பொருள் அத்தோடு மட்டுமல்லாமல் உடலிலே பல கஷ்டங்கள் ஏற்படும் நோய் நொடிகள் வரும் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய மனைவி மக்கள் தன்னை சார்ந்தவர்கள் யார் யார் இவர் ஆதரிக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் கூட பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு வாழக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்கும் உலகத்தில் அவருக்கு சில குறைகளை நாம் ஏற்படுத்திவிடுவோம் அது ஆசிரியத்தில் கொடுக்கப்படுவதற்காக வேண்டி என்று பொருள் இதனால் நிறைய ஆயத்துக்கள் இது மாதிரி வந்திருக்கு இங்கே அது மாதிரி இல்லாமல் உலகத்தை மட்டும் கவ்வி வாழக்கூடியவர்கள் உலகத்தினுடைய அலங்காரம் மட்டும் போதும் என்று நினைத்து வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அமல்களை நிரப்பமாகவே தருவோம் எந்த விதமான சிரமமும் இருக்காது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக வாழ்வார்கள் மக்களெல்லாம் அவரை போற்றுவார்கள் அவர்களை அதே மாதிரி உடலில் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எந்த குறையும் இருக்காது எல்லாம் நிரப்பமாக இருக்கும் ஆனால் உலக உலகம் மட்டும்தான் அவர்கள் தேவை என்பதாக நினைத்து வாழக்கூடியவர்களாக இருப்பார் அவர்களுக்கு அல்லாஹால கொடுத்து கொண்டிருப்பார் இது சோதனைக்காக வேண்டி இதுபோன்ற இந்த ஆயத்துக்கு மற்றொரு கருத்து சில பேர் தொழுவார்கள் நல்ல காரியங்களை செய்வார்கள் ஆனால் அல்லாஹுக்காக வெடி செய்யக்கூடிய எண்ணம் இருக்காது மங்கான யுரீது ஹயாத் அத் துன்யா ஒசின் உலகத்தினுடைய வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தை விரும்பக்கூடியவர்கள் என்று சொன்னால் தொழுவார்கள் நோன்பொழிப்பார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் எல்லாவிதமான பொது காரியங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இஹ்லாஸ் என்பது இருக்காது அல்லாவுக்காண்டி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்காது பேருக்காகவே புகழுக்காண்டி செய்வார்கள் அதாவது அப்துல்லா அப்பாஸ் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இவர்கள் யார் என்றால் உலகத்திலே மற்றவர்கள் போற்றுவதற்காக வேண்டி மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹால அவருடைய நன்மைக்கு தக்கவாறு இந்த உலகத்திலேயே கொடுத்துடுவான் எதையும் அல்லாஹால குறைவே செய்ய மாட்டான் அவர்கள் எதையெல்லாம் வேண்டுகின்றார்களோ அதையெல்லாம் கொடுப்பான் எதையெல்லாம் அவர்களுக்கு தேவையோ அதையெல்லாம் நிரப்பமாக அல்லாஹால கொடுத்துடுவான் ஆனாலும் ஆசிரத்திலே எந்த பலனும் அவருக்கு இருக்காது ஏன்னா அவர் செய்த நன்மைகளுக்குரிய அந்த பிரதிவலனை உலகத்திலேயே பெற்றுக்கொண்டார் என்பதை அல்லாஹால இந்த ஆயத்திலே சுசுகமாக குறிப்பிடுகின்றான் என்று இப்னா அப்பாஸ் அல்ல அல்லா தால சொல்லி காட்டுகின்றார் உலா இக்கல்லதியின் லை சுலகம் பில்லாக இல்லன்னார் அதை தெளிவுபடுத்தி இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான் அப்படிப்பட்டவர்கள் யார் உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழுகின்றார்களோ முதல்ல சொன்னது ஒரு சாரார் நல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் சுகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சாரார் நல்ல அமல்கள் எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்க அல்லாஹுக்காண்டி செய்ய மாட்டாங்க உலகத்தினுடைய பேரும் போழுக்காக வேண்டி பகட்டுக்காக வேண்டி செய்வார் இந்த ரெண்டு சாராருமே உலாஹி கல்லதீன் ஐ சில் ஆகிரத்தில் அவர்களுக்கு ஆகிரத்தில் நரகத்தை தவிர வேறு கூலி கிடையாது நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லுவது உலகத்தில் கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆகிரத்தில் முழுமையான கவலைக்குரிய வாழ்க்கையாக அவர்களுக்கு ஆக்கப்பட்டு விடும் அல்லாஹத்தாலா பொருளாதாரத்தை அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் அது ஒரு ஸ்தித்ராஜ் அது ஒரு ஏமாற்று அல்லாஹத்தாலா அவர்களை சோதிப்பதற்காக அப்படி செய்துகின்ற செய்து கொண்டிருக்கின்றான் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதாக பொருளாகும் அது கொடுக்கப்படாதவர்கள் அதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது அதே மாதிரி அமல் செய்யக்கூடியவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த அமல்களை செய்யக்கூடிய நிலை இருக்க வேண்டும் பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி செய்துவிடக்கூடாது அப்படி இந்த ரெண்டு சாதாரர்களுக்கும் நரகத்தை தவிர வேறு கூலி கிடையாது ஆகிரத்திலே என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் சரி உலகத்தில் நன்மைகள்லாம் செஞ்சாங்களா அதெல்லாம் என்ன ஆச்சு தொழுதாங்க நோம்போச்சாங்க தர்மம் கொடுத்தாரு மசிதெல்லாம் கட்டினார் மதரசா கட்டினாரு சத்திரம் கட்டினார் பலவிதமான குமுறங்களுக்கு குமுர காரியங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு எல்லாம் நிறைய நன்மைகள்லாம் செஞ்சார் அதெல்லாம் என்ன ஆச்சு அது நன்மை பூரா அழிஞ்சு போச்சு இந்த உலகத்திலே அவர்கள் செய்த நன்மைகள் எல்லாம் அழிந்து விட்டன பாத்திலும் மாக்கானும் யாமலும் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்கள் அது பாத்திலாக வீணானதாக ஆகிவிட்டது நன்மைகள் செஞ்சாங்க ஆனால் அல்லாஹ் எந் எப்படி விரும்புகின்றனோ அப்படி செய்யல ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் எப்படி சொல்லித் தந்தார்களோ அந்த முறைப்படிக்கு செய்யவில்லை ஆகவே அவருடைய அமல்கள் எல்லாம் நன்மைகள் எல்லாம் அழிந்து விட்டன அவர்கள் செய்த செயல்களெல்லாம் வீணானவையாக ஆகிவிட்டன என்று குறிப்பிடுகின்றனர் இதிலிருந்து இரண்டு விஷயங்களை எல்லாத்தால் சொல்லிக் காட்டுகின்றான் ஒன்று ஈமான் கொண்ட பின்னாலே அமல் செய்ய வேண்டும் அமல் செய்வது கட்டாயம் ஆனால் அந்த அமல் அல்லாஹுக்காக வேண்டியாக இருக்க வேண்டும் உலகத்தில் வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டிய கூடாது அதாவது ஒன்று தன்னுடைய நப்சானிய மனோ இச்சையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹுடைய பயபக்தியுடன் அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு தன்மைகளும் நிரப்ப ஈமானிலே குறைவும் இல்லாமல் நிரப்பமான நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் இரண்டாவது அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே தக்குவாவுடன் அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் பாவமான காரியங்களை தவிர்த்திருக்க வேண்டும் இந்த நிலைகள் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் வெற்றி பெறக்கூடியவராக ஆகிரத்திலே வெற்றி பெறக்கூடியவராக ஆகிடுவார் என்பதையும் உல்லாகத்தால குறிப்பிடுகின்றார் உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்பதையும் இதிலே குறிப்பிடுகின்றார் ரசுல்லா சல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு நாள் இருந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நார் கட்டில் பேரிச்சம் நாரினால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலே படுத்திருந்தார்கள் அதில் துமரில்லாத்தால் என்பவர்கள் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அங்கே சென்றார்கள் சென்றவுடனே ரசூல்லாய் சொல்ல எழுந்து உட்கார்ந்தார்கள் அவருடைய மேனியிலே வெறும் மேலாக இருந்தது துணியில் மேலே ஒரு போர்வை போத்தி இருப்பார்கள் அந்த போர்வை இல்லாமல் சும்மா படுத்திருந்தாங்க அந்த பேரிச்ச நாரிலுடைய அடையாளங்கள் பதிந்திருந்தன ரசூல்லா செலுத்திய மேனியில அந்த அடையாளங்கள் பதிந்திருந்தன பார்த்தவுடனே ஹசரத் உமர் அல்ல அல்லாத்தலான் அவர்களுக்கு அழுகை வந்து விட்டது யார சூழல்ல பாத்திலான கொள்கையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அதாவது ரோம் நாட்டு அரசர் போன்றவர்கள் எல்லாம் சுகமான மாளிகைகளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக உல உல்லாசமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் அல்லாஹுடைய நபியாக இருக்கின்றீர்கள் ரசூலாக இருக்கின்றீர்கள் தாங்கள் கேட்டால் அல்லாஹலாக கொடுக்க தயாராக இருக்கின்றார் தாங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள் கண்களிலே கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ரசூல்லாய் சொல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார் அப்னல் ஹத்தாப் உலாய்காத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சுகபோகங்களை எல்லாம் முன்னாலே அனுபவித்து விடக்கூடியவர்கள் சீக்கிரமாக அதை அனுபவித்து விடக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆகிலத்தில் எதுவும் கிடைக்காது என்பதை ரசூல்லா சொல்லாசுலாம் சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் அல்லாஹல்லா குரானிலும் ஒரு இடத்துல பின்னால் அது அந்த ஆயத்தை சொல்லுகின்றான் உலகத்தில் யார் சுகமாக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கை போய்விடும் ஈமான் கொண்டவர்களாயிருந்தாலும் சரி அமல் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அது இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு ஆகிரம் போய்விடும் ஏன்னா அரசு சொன்னார்கள் இந்த உலகமும் ஆகிரமும் எப்படிப்பட்டது சொன்னால் ஒரு மனிதனுக்குரிய இரண்டு மனைவிகளை போன்ற ரெண்டு பொண்டாட்டிக்காரனை போல இவளை திருப்தி அவள் கோபித்துக் கொள்வாள் அவள் திரு அவளை திருப்திப்படுத்த நாடினால் இவள் கோவித்துக் கொள்வாள் அதனால உலகத்தை திருப்திப்படுத்த நாடினார் ஆகிரம் போயிடும் வறுமை போயிடும் மறுமைதான் வேண்டும் என்று நினைத்தால் உலகம் போயிடும் இதை கொஞ்சம் சகித்துக்கொண்டால் நிரந்தரமான வாழ்க்கை நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் என்பதை ரசூல்லாசல் சொல்லிக்காட்டுகிறார் என்ற எண்ணத்தை மறுமையை மட்டும் தேடுவதாக ஆக்கி கொண்டாரும் அல்லாஹலா அவருடைய கல்விதே ரினா என்பதை போட்டுடுவார் போதும் என்ற தன்மையை அல்லாஹால உண்டாக்கி இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹன்ற ஒன்றாக சேர்த்து வந்துடத்தில் வரும் அது அடிபணிந்ததாக தாழ் பணிந்ததாக வந்து சேரும் உலகம் வரும் அவருக்கு கிடைக்கும் ஆனால் அவர் அதை விரும்ப மாட்டார் ஆகிரத்திலே நீலகம் தானாக வரும் இவர் தேடி போக வேண்டிய அவசியமில்லை ஆனாலும் இவர் அதை விரும்ப மாட்டார் எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம் ஹசூல்லா சலோசலத்துடைய வாழ்க்கை சஹாபாத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் எவ்வளோ பொருள்கள் எல்லாம் பின்னால் வந்தன ஆனால் அவற்றையெல்லாம் அடுத்தவருக்கு கொடுத்து தாங்கள் எப்போது போன்று இருந்தார்களே தவிர அந்த பொருளை கொண்டு அவர்கள் சுகத்தை அனுபவிக்கவில்லைவராக இருக்கின்றாரோ அவருக்கு அவருடைய ரெண்டு கண்களுக்கு மத்தியிலே வறுமையை நாம் எழுதி விடுவோம் ஆக்கிவிடுவோம் உலகத்தை மட்டும் தேடுறார் வறுமையை ஆக்கி விடுவோம்னு சொன்னால் ஒன்று உண்மையிலேயே வறுமை வந்துடும் அப்படிங்கிற அர்த்தம் வறுமை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன போதாது பத்தாது அப்படிங்கிற நிலையை நாம் உண்டாக்கி விடுவோம் எவ்வளவுதான் வந்தாலும் சரி பத்தாதுன்னு சொல்லுவார் அவர் பெரிய கோடீஸ்வராக இருக்காருன்னு வச்சுங்க போய் கேளுங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குது அது போதுமா ஒரு பத்து மில்லியன் இருக்கேங்க போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் பத்தாவதுன்னு சொல்லுவார் யாரு இப்போ போதும் என்ற மனம் உடையவர்கள் எந்த பணக்காரரும் கிடையாது பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இன்னும் அதிகமாக பணம் தேட வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க வறுமையை அவருடைய கண்களுக்கு மத்திய அல்லாஹலை ஏற்படுத்தி அவருடைய காரியங்களையும் சிதறடித்து விடுவான் அல்லாஹத்திதறாயி மின்னா இல்லா கத்தபலகு எல்லா குத்தி பலகு அவருக்கு எது எழுதப்பட்டதோ அதைத் தவிர வேறு எதுவும் கிடைக்காது அவருடைய காரியத்தை சிதறடித்து விடுவார்னு சொன்னால் அவருக்கு தேவையான அந்த பொருள்களை பெறுவதற்காகவே உலகம் பூரா பறந்துகிட்டு இருப்பார் ஊர் பூரா நாடு பூரா தெரு பூரா எல்லா இடங்களுக்கும் ஓடி ஓடி ஓடி ஓடி போய் அந்த பொருளை தேடுவதற்காகவே போய்கொண்டே இருப்பார் நம்ம பார்க்குறோம் நிறைய அந்த மாதிரி ஆனால் என்ன பறந்து போனாலும் சரி சிதறடிக்கப்பட்ட அவருடைய அந்த பொருளிலிருந்து அவருக்கு எது எழுதப்பட்டதோ விதியாக்கப்பட்டதோ அதுதான் கிடைக்கும் அதை தவிர எதுவுமே கிடைக்க இதை ஒரு மூமின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல்லா இவல்லா அலி இஸ்லம் சொல்லிக்காட்டுகின்றார் உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல எவ்வளோ பொருள் இருந்தாலும் சரி அது ஒரு நாள் போய்விடும் நாம் வெறும் மனிதனாகத்தான் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாத்தால காப்பிர்களுக்கு சொல்லுவதின் மூலமாக அல்லாத்தாலும் மூமின்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் ரசுல்லா சல்லுல்ல அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் மண் அசு உலகத்திலே மனிதர்களிலே ரொம்ப பற்றற்ற தன்மை உள்ளவர் யார் என்பதாக கேட்டார் சொன்னாங்க மல்லம் என் மல்லம் என்பா எவர் கபரையும் கபருக்குள்ளே சென்ற பின்னால் மண்ணோடு மண்ணாக போவதையும் மறந்து விடவில்லையோ அவர் உலகத்தினுடைய அலங்காரத்தை விட்டுவிட்டாரே அவர் அழிந்து விடுவதை விட அழியாத பொருளை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரே அழியாத உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரே அவர் வலம் எத்த அதன் மின் ஐயா மிக நாளைக்காக வேண்டி இன்றைய நாளையிலேயே அவர் சேமித்துக் அப்படிப்பட்ட மனிதர் தன்னை இறந்து விட்டவர்கள் ஒருவராக கருதினாரே அந்த மனிதர் என்பதாக சுல்லாஹி சலாஹன் ஒரு கேள்வி மனிதர்களிலே ரொம்ப பற்ற தன்மை உடையவர் யார் என்று கேட்டதற்கு சுல்லாஹி சலாஹன் இந்த பதிலை சொல்லுகின்றார் ஆக ஆசிரியத்திலே நினைவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் மவுத்து நினைவு வேண்டும் மவுத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பார்த்துக் வேண்டும் அவர் தான் உலகத்திலே மனிதர் என்பதாக சொன்னார் பொருளாதாரத்தை தேடலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருளில் எப்பொழுதுமே இவருடைய நினைவிலே இருந்துவிடக்கூடாது பொருள் தேட வேண்டியதுதான் தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய அளவுக்கு தேடிக்கொள்ளலாம் என்பது பொதுமக்கள் நமக்குள்ள உத்தரவு தேடக்கூடாது இருப்பதை கொண்டு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கின்றதே அது ரொம்ப உயர்ந்த மனிதர்களுக்குரியது தேடிக்கொள்ளலாம் என்பதற்கு அனுமதி இருக்கின்றது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு ஆகிரத்தை மறந்துவிட்டு கபரை மறந்துவிட்டு கபருக்கு பின்னால வாழ்க்கையை மறந்துவிட்டு தேடக்கூடாது என்பது இந்த ஆயத்தினுடைய கருத்தாது